ணேபிணுமே பசேமாஜாங்கயுனோசிர்பூஷா விஷவே நரிஷ்டேமி நோபிருத்து ம்ாா முண்டஷத் இரண்டாவது முண்டக்கம் இரண்டாவது ஃண்டண்டம் அஞ்சாவது மந்திர ப்றிவீச்சாத்தரி ஓனாணை சுவை தமேக்கம் ஜான ஆன அமதைசேது உபனிஷத் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை உபதேசம் செய்கிறது ஒவ்வொரு மந்திரத்திலும் அந்த பிரம்மன் இந்த ஜீவரூபமாகவே இருக்கிறது என்கிற கருத்தை சொல்லப்பட்டு வருகிறது ஆக இந்த ஜீவாத்மா பரமாத்மாவையே லட்சியமாக கொண்டு பரமாத்மாவையே தன் சொரூபமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்து அந்த வில் அம்பு எய்வது என்கிற உதாரணத்தின் மூலம் உபதேசிக்கப்பட்டது இந்த கடைசியாக இப்போ பார்த்த இந்த ஐந்தாவது மந்திரம் எந்த பரம்பொருளத்தில் அனைத்து உலகங்களும் கோர்க்கப்பட்டிருக்கிற ஓத்தம்னு சொன்னால் இந்த ஓத்தம் புரோத்தம் நல்லா சொல்லுவோம் குறுக்கு நெருக்காக இப்போ இப்படி துணியில் இப்படியும் நூல் போகிறது இப்படி நூல் போகிறது அதுக்கு பேர் ஓத்தம்னு பேர் ஆனால் சங்கராச்சாரியார் சமர்ப்பிதம் என்று பொருள் சொல்கிறார் ஆக எல்லா எல்லாம் எந்த சைதன்யத்தில் இருக்கிறதோ மனம் பிராணன் முதலானவைகள் அனைத்தும் எதில் இருக்கிறதோ அந்த ஆத்மா ஒன்றே ஆத்மா ஒன்றுதான் வஷ்டி ரூபமாகிய ஜீவனாகவும் சமஷ்டி ரூபனாகிய ஈஸ்வரனாகவும் காட்சி அளிக்கிறது ஆத்மா ஒன்றே ஜீவாத்மாகவும் பரமாத்மாவாகவும் மாயையால் தோன்றுகிறது ஆதிசங்கரர் மனிஷா பஞ்சகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் பிரம்மைவாகமிதம் ஜகச்சம் சின்மாத்திரித்தம் அவிகுணையேஷம் மைய கல்பம் இத்தம் எஸ் திருடாமதி சுகத்தர நே பரே நாமோஸ் சூஜோஸ் குருரிஷா மனிஷா மமண்டான இருந்தாலும் சரி ப்ராமணனாக இருந்தாலும் சரி யாருக்கு இந்த ஆமா ஒன்று தான் சண்டாளனாகவும் பிராமணனாகவும் இத்தர ஜத்திகளாகவும்ஸ்வரனாகவும்ி அளிக்கிறதோ அது சண்டாள இருந்தாலும் சரி பிராமணனுக்கு இருந்த ஞானம் இருந்தாலும் சரி யாருக்கு இந்த ஜானம் இருக்கோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று மனிஷா பஞ்சகத்தில் சொல்லியிருப்பதை நினைவு கூற வேண்டும் தம் ஆத்மானம் ஏக்கம் ஆத்மானம் அத்வைத்தம் ஆத்மானம் ஜானத அறிந்து கொள்ளுங்கள் இந்த அனுபவமாகவே இருக்கிற நித்திய அனுபவ சித்தமாக இருக்கிற இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து அனுபவங்களிலும் வியாபித்திருக்கின்ற இந்த சைதன்ய ஸ்பூர்த்தியை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அந்யா வாச்சோ விமுஞ்ச ச மற்ற வார்த்தைகளிலெல்லாம் நிறைய விவகாரம் எல்லாம் வச்சுக்கக்கூடாது இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு விவகாரம் தேவையில்லை அப்படின்னா லௌக்கிகமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் விவகாரத்தை மேக்சிமம் அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கணும் ஏஷஹா அமிர்தசிய சேதுகு இது சேதுகுன்னா இந்த இடத்துல பாலம்னு அர்த்தம் சேதுகு இவ சேதுகு எப் கடலை கடப்பதற்கு சம்சார சாகரஸ்ய சேதுகு அமிர்தசிய சேதுகு சங்கராச்சார சூழர் கரையை அடைவதற்கு இதுவே மோக்மாகிய கரையை அடைவதற்கு சம்சாரக் கடலிலிருந்து மோக்மாகிய கரையை அடைவதற்கு இதுவே பாலமாகும் கேத்துன்னு அர்த்தம் காரணம்னு அர்த்தம் இந்த ஞானம்தான் மீன்ஸ்னு அர்த்தம் சாதனம்னு அர்த்தம் இந்த ஞானமே மோக்ஷத்துக்கு சாதனம் அமிர்தசியன்னா மோக்ஷ முக்திக்கு இதுவே வழி வேறு வழி இல்லை சங்கராஜர் கோட் பண்றார் நான்பதே விமுக்தையே ஆகவே இந்த ஒரு ஒரு மந்திரமும் இதைத்தான் சொல்கிறது ஆதிசங்கர சொல்லார் திரும்ப திரும்ப சொல்றது எதுக்காகன்னா சிஷியர்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்காக அக்ஷரஸ் செய்வது துர்லக்ஷியத்துவா புனப்புன வச்சனம் சுலக்ஷனார்த்தம் சுகேன அவபோதனார்த்தம் நன்றாக புரிந்து கொள்வதற்காக திரும்ப திரும்ப இந்த கருத்துக்களை உபதேசிக்கிறது ஓரொரு விதிலையும் என்ன புரிஞ்சுக்கணும் பரமாத்மா தான் ஜீவாத்ம ரூபத்தில் இருக்குது ஜீவோ பிரம்மைவ நாபர இதேதான் பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபர அனேன வேத்யம் சச்சாஸ்திரம் இது வேதாந்த டிண்டிமஹ வேதாந்த முரசு எவ்வளோ என்ன சொல்லுகிறதுன்னு வேதாந்தம் முரசறைகிறது என்ன முரசிறது இவ்வாறு நீ சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு சாஸ்திரத்தை புரிந்து வேண்டும் மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை இந்த உலகத் தோற்றங்கள் பெயர் வடிவங்கள் அனைத்தும் மாய காட்சி உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல என்ற விளக்க முடியாத ஒரு மாயத் தோற்றம் இதில் சிக்கிவிடாதே நீ பிரம்மே ஆவாய் ஜீவோ பிரம்மைவ நாபரகா அனேன சாஸ்திரம் வேத்யம் சத்து இவ்வாறு சாஸ்திரத்தை நீ புரிந்து அடுத்த மந்திரம் படிக்கலாம் இதே கருத்து தான் எல்லா மந்திரத்திலையும் திரும்ப திரும்ப பல கோணங்களில் வருகிறது மந்திரத்தை படிப்போம் அராய சர்த்தே ஜா ஓமித் தியாய ஆத்மா பாரா தம பரவ ரேயமானியன அந்தர வந்து ஆன உதயத்தின் சரதே வர்த்தத்தே உபலபியதே இத்தியர்த்தம் இந்த ஆத்மா உள்ளத்தினுள் உணரப்படுகிறது அது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பினும் உள்ளத்தினுள்ளே உணரப்படுகிறது இப்போ எலக்ட்ரிசிட்டி எங்கேயும் இருந்தாலும் வெளிச்சத்தில் பல்பு மூலம் உணரப்படுகிறது ஃபேன் மூலம் உணரப்படுகிறது ஃப்ளக்கில் போய் நீங்கள் அது டெஸ்டரை வச்சா உணரப்படுகிறது அங்கே இருக்கிறது என்று உணரப்படுகிறது ஆகவே எங்கே இருந்த சர்வ வியாபியாக இருந்தாலும் ஹிருதயத்தினுள்ளே அது உணரப்படுகிறது அவைலபிலிட்டி ஆங்கிறத சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில் உபலபியே உபலபியன்னு என்ன அர்த்தம் அங்கு தான் அது ரெக்கக்னைஸ் பண்ண முடிகிறது புரிஞ்சிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி எங்கேயும் சதாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் நம்மிடத்தில் வந்து சச்சிதாத்மாவாக இருக்கிறது ஒரு ஒரு பொருள்லேயும் சென்ற வகுப்புலாம் உங்களுக்கு சுவாமிஜி சொல்லியிருப்பார் ஆனந்தத்தை அந்த எனது சச்சிதானந்தத்தை விளக்கிற பகுதி விஷயானந்தே பிரம்மானந்தா சொன்னார்லையா அதே தான் சதாத்மகமாக இருக்கிற பிரம்மன் என்னிடத்தில் சச்சிதாத்மாவாக உணர்றேன் நான் ஒரு ஒரு பொருளையும் சத் அம்சத்தை உணர்றேன் சித்தை நான் உணரலை உணராட்டாலும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் என்னிடத்துல சதாத்மாவாகவும் சிதாத்மாவாகவும் உணர்கிறேன் புரிந்து நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் உணர்க உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுதே இருக்கிறேன் என்பதும் அதில் அடங்குகிறது இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே உணர்வதும் அதில் அடங்குகிறது ஆக இருப்பு வேறு உணர்வு வேறு இல்லை என்று பல முறை சொல்லிவிட்டேன் இப்போ இருந்தாலும் ஹயத்தினுள் அது விளங்குகிறது வெளிப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது சதா சர்வகத்தோப்பியாத்மா ந சர்வற்ற அவபாசத்தே புத்தௌ ஏவ அவபாசேதேஷா அந்தஷரத்தே அந்த ஹிரதயத்தின் உள்ளேன்னு அர்த்தம் ஹிரதயத்தினுள்ளே எப்படி தெரிகிறது இருக்கிறதுன்னா பகுதா ஜாயமான பகுதா ஜாயமான எல்லாம் அந்த என்னது திரஷ்டா ஸ்ரோதா மந்தா விக்னாதா கிராதா இது மாதிரி எல்லாம் நான் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நான் உகர்கிறேன் நான் சுவைக்கிறேன் நான் தொட்டு உணர்கிறேன் நான் சிந்திக்கிறேன் நான் உணர்கிறேன் நான் அறிகிறேன் அப்படின்னு எல்லா வகையான விற்த்திகளோடு சேர்ந்து இந்த சைத்தன்யம் இருக்குது இந்த விற்த்திகள்லாம் அடங்கினாலும் இந்த சைத்தன்யம் விறத்தி அபாவ சாட்சியாக இருக்குது சைத்தன்யம் ஒரு விறத்தி இல்லை சைதன்யம் ஒரு விறத்தியாக இருந்தால் விற்த்தி இல்லாத போது சைதன்யம் அந்த விற்தி அபாவத்தை பிரகாசப்படுத்த முடிய ஆகையினால சைதன்யம் ஒரு விறத்தி அல்ல சைதன்யம் விற்தி பிரகாசகம் சைத்தன்யம் என்பது ஒரு எண்ணம் அல்ல சைத்தன்யம் என்பது எண்ணத்தை ஒளிர்விப்பது பல்வேறு வகையான எண்ணங்களோடு இணைந்து அந்த சைதன்யம் காணப்படுகிறது பகுதா ஜாயமானஹா இவர் பல்வேறு எண்ணங்களாக காட்சி அளிப்பது போல காணப்படுகிறது ஆதிசங்கரன் சொல்கிறார் உலகத்தில் லௌகிக்க ஜனங்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறார்கள் அவன் வந்து ரொம்ப கோபமாயிட்டான் கோபம் வடிவம் ஆயிட்டான் அப்படிங்கிறான் கோபங்கிறது அவன் அச்சைதன்யத்துக்கு கோபம் கிடையாது அந்த கரணத்தில் கோபங்கிற தர்மம் இருக்குது மனசில் மனசில் சாந்தங்கிற தர்மம் இருக்குது ஹிருஷ்டோ ஜாதகா கிருத்தோ ஜாதகா இத்தி லௌகிக்காக வதந்தி லௌகிக்காகங்கிற உலக ஜனங்களெல்லாம் அவன் கோபமாக கோபக்காரனாகி விட்டான் அவன் அவன் மிகவும் சந்தோஷம் எப்பவுமே குஷியாக இருப்பவனாகி விட்டான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆத்மாவுக்கு அது கிடையாது அது சாதாரண பாமர ஜனங்கள் அவ்வாறு சொல்லுகிறார்கள் சாஸ்திரமறிந்தவர்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது அது அந்தக்கரண தர்மம் அந்தகரண தர்மத்தோடு அவ்வாறு ஆனவன் போல அவன் காட்சி அளிக்கிறான் உண்மையில் அப்படி இல்லை அதன் மூலம் புரிஞ்சுக்கணுங்கிறான் இதுக்கெல்லாம் ஆதாரமா ஒன்னு இருக்கு அதை புரிஞ்சுக்கண்டா இதுக்கு தாற்பயம் இல்லை சரி இந்த ஹயம் எங்க இருக்கு இது எந்த பக்கம் இருக்குன்னா வழக்கமா நம்ம சொல்றதுதான் உபனிஷன் சொல்றது ஹிருதயம் எல்லாருக்கும் இடது பக்கம் தானே இடது பக்கம் இருக்கிறது அது எப்படி இருக்குன்னா நாடிகளெல்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கு என் நிறைய உபநிஷத்துக்கள் இதை பற்றி அழகாக சொல்லுகிறது சங்கராச்சாரியர் இதை நல்லா விளக்கி சொல்கிறார் பல இடங்களில் சொல்கிறார் தைத்திரியோபனிஷத்தில் சொல்கிறார் சாந்தோகியோபநிஷத்தில் சொல்கிறார் பல இடங்களில் சொல்கிறார் ஹிருதய புண்டரீக்கம் இதயக்கமலம் மலர்மிசை ஏகினான் திருவள்ளுவரம் மலர்மிசை ஏகினான் உள்ளக்கமலம் இதயக்கமலம் ஹிரதயகமலம் ஹதய புண்டரீக்கம் ீக்கம் புரத்திரங்கம் விசோக தஸ்மின் ததுபாசித்தம் அந்த ஹிரதய புண்டரீகம் அதை வர்ணிக்கிறதுக்கு சங்கராச்சார சொல்றது ஆடெல்லாம் நம்ம பலி கொடுக்கிற போது பாக்குறோமேங்கிறார் ஆடு நம்ம யாகத்தில் பலி கொடுக்கிற போது பாக்குறோம் இல்லையா அது மாதிரி இங்க இருக்குங்கிறார் ஆதிசங்கர் யாகே பசவு பிரசித்தம் யாகத்தில் பலி கொடுக்கும்போது ஆட்டின் ஹயத்தை பார்த்திருக்கிறோமே அதுபோல அப்படின்னு கமெண்ட் எழுதியிருக்கோ அப்ப அந்த எங்க இருக்கு ஹந்து பல நாடிகள்லாம் போய் சேருகிறது நிறைய நாடிகள்லாம் போய் சேரு அதை தான் சொல்வது எத்திர நாட்யா சம்ஹிருஷா ஏஷஹா அந்த பரமாத்மாவாகவும் இந்த ஜீவாத்மாவாகவும் இருக்கிற அந்த சைதன்யமானது விளங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எண்ணங்களோடும் சேர்ந்து விளங்கி கொண்டிருக்கிறது நாட்யன்னு உடம்புல இருக்கிற எல்லா நாடிகளும் அந்த ஹிருதயத்தை போய் சேர்ந்திருக்கிறது நாட்யா நாட்யா எத்திர சம்ஹதா தத்த ஏஷா சஹா பரமாத்மா ஏஷகா ஜீவாத்மா பரமாத்ம ஜீவாத்மா அபேத ரூப சைதன்ய ஆத்மா बहुधा, ஜாயமான இவ சரதே வர்த்ததே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ரதநாப் அராஹா இவ ரதநாபவ்னா என்ன அர்த்தம் ரத்தம்னா தேர் நாபவ்னா கொடம் ரத்த நாபின்னா தேர் கொடம் நாபவுங்கிறது வந்து ஷஷ்டி விபக்தி வந்து எல்லா ஆரங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கிற மாதிரி எப்படி இந்த சைக்கிளில் எல்லாம் அதெல்லாம் இதுக்கு பேர் என்ன ஆ அதெல்லாம் போய் அந்த சென்டரில் பாயிண்டில் சேர்ந்துருக்கோ அதே மாதிரி சக்கரத்தில் எப்படி ஆரங்கள் அந்த குடத்தில் போய் சேர்ந்திருக்கிறதோ அதைப்போல் ஹிருதய் ஹிரதயத்தில் ஹிரதயங்கிற குடத்தில் எல்லா நாடிகளும் போய் சேர்ந்துருக்கிறது அங்கு தான் இந்த ஃப்ளக் பாயிண்ட் மாதிரி அது அங்கே தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் நாங்கள் ஹதயத்தில் இது உபனிஷத்தில் அங்குஷ்டமாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாசிரித்த சாப்பிட்ருபோதுதான் சொல்லுவோம் அங்குஷ்டமாத்த புருஷோங்குஷ்டஞ்ச சமாசிரிதா ஈஷ் சர்வச ஜகதிரபுரீணாதிஸ்வபுக் அப்படி சொல்லி சாப்பிடும் தீர்த்தத்தை பிரம்மார்ப்பணம் கிடையாது விஸ்வபுக் நானாக சாப்பிட்றேன் இந்த பிரம்மன் என்னுடைய சரீரத்தில் புருஷனாக இருந்து கொண்டு அங்குஷ்டமாத்த புருஷா அங்குஷ்டு புருஷோங்குஷ சித்தீஷ் பிரபு பிரீணாதி விஷுக் நான் சாப்பிடுறதன் மூலம் ஈஸ்வரன் பிரீத்தியடையரா அப்படி சொல்லி பாவன பண்ணிண்டு அப்படிதான் சாப்பிடும் வாங்கம ஆசன் நசோ பிராண அக்ஷோச்சு கர்ணயோஸ் பாஹுவோர் பலம் ஊருவோ அரிஷ்ட்வாங்க தனூ தனு வா அஸ் சனு வாச நமஸே அஸ் மாமாசீ நமந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்னால் நேராயணு எல்லாம் பலம் இல்லை அழகர் வாங்கமசோண அக்ஷோச்சு கர்ணயோஸ் பாலம் சொல்றதே புரியம் ஊருவோ ரோஜ அரிஷ்ட்வாங்க தனூ தனுவாமே சமஸ்தே அஸ்து மாஹியும் சீகி ல மகாநாராயண உபனிஷத் அப்போ எங்கு நாடிகளெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றனவோ தேர்குடத்தை சுற்றி ஆரங்கள் எப்படி ஆரங்கள் அனைத்தும் எந்த தேர்க்குடத்தை சார்ந்திருக்கின்றனவோ அப்படி எந்த ஹிருதத்திலே எல்லா நாடிகளும் சேர்ந்திருக்கின்றனவோ அந்த ஹிருதயத்தின் பல்வேறு எண்ணங்களோடு இணைந்திருப்பவன் போல இந்த ஆத்ம சைதன்யமானது விளங்கி கொண்டிருக்கிறது கையில் வெளிச்சம் விளங்குவது போல வெளிச்சம் எங்க இருந்தாலும் கையில அது வெளிப்படுகிறது அவ்வ இங்கெல்லாம் வியாபிச்சிருக்கிற அவ்வக்தமான இந்த பிரகாசம் கையில வியக்தமாகிறது அது போல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற யம் ஆச்சம் ஆச்சைதேந்திரியமனோதிய்யு பிரவர்த்தே சூரியலோக்கம் எதாஜன ஆத்மைத்தியமாந்திரியமனோதியெல்லாம் வவகாரம் பண்ணுகிறது அஹாந்த ஆத்மா என்ன பண்ணணும் ஆத்மானம்ியாயத இவ்வாறு ஆத்மாவை நிதித்தியாசனம் பண்ணுங்கள் தியாயதம் சொல்லி கொடுத்து தியானத்தை சொல்கிறது நேரம் மொட்டையாக தியானம் பண்ணுன்னு சொல்லலை ஆத்மாவோட லக்ஷணத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ ஆத்மா புரிஞ்சுதோ இல்லையா உனக்கு ஆமான்னு வண்டே ஆட்டி ஆகணும் வேறு வழி இல்லை சரியான சிஷ்யனாக இருந்தால் தலையாட்டி தான் ஆகணும் இப்போ ஆத்மா உனக்கு புரிஞ்சுது இல்லையா ஆமாம் ஆமாம் புரிஞ்சுதுன்னா ஒழுங்காக அதை தியானம் பண்ண புரியாமல் தியானம் பண்ணாத புரியலேன்னா திரும்ப கேள் எனக்கு புரியலேன்னு சொன்னால் திரும்ப ஆரம்பிப்போம் பத்ரங்கருணே விஷ்ணு யாம தேவா பிரம்மாதேவானாம் பிரதமஸ்தம்ப ஆரம்பிக்க தயாராக இருக்கும்ப்பா நீ கேட்க தயாராக இருந்தால் சரி அ உ தியாயத ஏவம் தியாயத இவ்வாறு ஆத்மாவை தியானம் பண்ணுவாயாக நிதித்தியாசனம் பண்ணுவாயாக அதுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு வேணுமே அது சொல்றது ஓம் இதி ஏவம் ஆத்மானம் தியாயத ஓம் என்று இவ்வாறு ஆத்மாவை தியானம் பண்ணுவாயாக ஓம்ங்கிற சப்தத்தையும் தியானம் பண்ணலாம் ஓம்ங்குறது அர்த்தத்தையும் தியானம் பண்ணலாம் ஓம்ங்கிற அர்த்தத்தை தியானம் பண்ணணும்னா மாண்டூக்கிய உபனிஷத்தை பிடிச்சிக்கணும் அகார உக்காரம் அகாரம் விஸ்வதைஜச பிராஜன் ஜாகிரத் ஸ்வப்ன சுசுக்தி விராட்ஹிரண்யர்பீஸ்வரன் பிரமாத்திரப்பிரணவம் இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டு ஆத்மா சதுர்த்தம் மநியந்தே ச ஆத்மா சவிஜேயா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொண்டு ஓங்காரத்தை ஓங்காரத்தை தியானம் பண்ணுறத ஓம் சொல்லு கொஞ்ச நேரம் வெறுமன கொஞ்சம் பேசாமல் இருக்கும் காலம்பிரம் அப்படிலாம் பண்ணுறேன் இல்லையா கொஞ்ச நேரம் நிறுத்தி விடுறேன் அப்புறம் உடனே ஆப்பியாயன் துமமாங்காணி சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல அந்த கேப்பை தியானம் பண்ணு கொஞ்சம் மனசுக்காக வேண்டும் அது சொல்கிற போது நல்லாயிருக்கு சுவாமின்னு அது இல்லாதபோது நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறது ஆக எப்போவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நல்லா இருக்கணுங்கிறதுலருந்தே தப்பிக்கணும் நான் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதுலேருந்தே மாட்டிக்க விடாது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எங்கேயோ நல்லா இல்லைங்கிறதும் ஒன்று இருக்குது அப்போ நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே நம்ம சம்சாரின்னு அர்த்தம் ஏன் வச்சுக்கோ ஐயோ யோ எல்லாத்துக்குமே இப்படி மோசலுக்கே மோச மாட்டார் அப்படின்னு நல்லா இருக்குங்கிறத போதே மாட்டினுட்டோன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்லா இல்லாதது நமக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் நல்லா இருக்கிறத விரும்புகிறேன் நல்லா இல்லாதத வெறுக்கிறேன் பரவாயில்லை விவகாரத்துக்கு சொல்லிவிட்டு போங்க ஆனால் ஜாகிரதை பீ கேர்ஃபுல் இந்த நல்லா இருக்கிறதுக்கு நம்ம அடிமை ஆகக்கூடா நல்லா இருக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டோம்னா சரியில்லாமல் வர்றபோது தாங்கிக்க முடியாது ஆகையினால் ஓம் இது ஆத்மானம் தியாயத்தை அந்த ஓங்காரத்தை சப்தத்தை கூட நீ தியானம் பண்ணலாம் ஆனால் எப்போ சப்தத்தை எப்படி தியானம் பண்ணுறது சப்தம் இருக்கிற போதும் சைத்தன்யம் இருக்குது சப்தம் இல்லாத போதும் சைத்தன்யம் இருக்குது சப்தத்தையும் சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறது சப்தமின்மையையும் சைத்தன்யம் பிரகாசப்படுத்துகிறது ஆக ஏதோ ஒரு புக்கில் போட்டிருக்கு சவுண்ட் இன் சைலன்ஸ் சவுண்ட் இன் சைலன்ஸ் சைலன்ஸ் எலூன் சவுண்டு அது சொல்லலாம் சவுண்டுக்கு அர்த்தம் வேறு இருக்கு இல்லையா சவுண்டுக்கு வேறு அர்த்தம் இருக்குது சவுண்டுனால் ரொம்ப சவுண்டாக இருக்குது எப்படி சொல்கிறோம் இல்லையா சவுண்டுனால் சப்தம்னு அர்த்தம் இல்லை சவுண்டு ஸ்லீப்புங்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தமாக குறை டைன்னு அர்த்தமா அது மாதிரி சவுண்டின் சைலன்ஸ் அதாவது சவுண்டுங்கிறது உண்மையிலே சைலன்ஸுங்கிறது உண்மையிலே இல்லை ஏன்னா ஆகாஷம் சப்த ரூபம் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த சைலன்ஸில் நீங்கள் சவுண்டு கேட்க முடியுமா அது உடனே போட்டுவிடுவாங்க சவுண்ட் இன் சைலன்ஸ் இஸ் வாட் யூ நோ அப்படின்னா ஓம் அது சவுண்ட் இன் சைலன்ஸ் என்னது அப்படின்னா அதுதான் ஓம் அதாவது அமைதியில் இருக்கும் ஒலி என்னவென்றால் அமைதி ஒலி அப்படி போடணும் அமைதி ஒலி என்னவென்றால் ஓங்காரம் அமைதியில் ஒலிப்பது எது ஓங்காரம் சப்தங்களில் ஒலிப்பது எது ஓங்காரம் சப்தத்துக்கும் ஆதாரம் அதுதான் அமைதிக்கும் ஆதாரம் அதுவே இது சப்த பிரபஞ்சத்தில் அதனால் ஓங்காரத்தை நீ சப்தத்தில் தியானம் பண்ணி சைதன்யத்தையும் பண்ணலாம் அது கொஞ்சம் கீழே அர்த்த தியானமும் பண்ணலாம் இப்படி பண்ணுறது எதுக்காகனா பண்ணுறது மோட்சத்துக்காக இல்லை ஞானத்துக்காக இல்லை அனுபவத்துக்காக இல்லை ஞான் மனசை ரொம்ப நேரம் அதில் எங்கேஜ் பண்ணுறதுக்காக மனசை ரொம்ப நேரம் அதில் என்கேஜ் பண்ணணும் அப்போ அது நிஷ்ட வரும் இந்த தியானம் முக்திக்காக அல்ல என்ன முக்தி நம்முடைய ஸ்வரூபம் தியானத்தினால் முக்தி அடையப்படுவதில்லை இன்னும் சொல்லப்ப தியானத்தினால் முக்தி அடையப்படுவதில்லை தியானத்தினால் ஞானம் அடையப்படுவதில்லை விசாரத்தால் மட்டுமே ஞானம் அடையப்படுகிறது அப்புறம் தியானத்தினால் என்ன தான் தியானத்தினால் ஞான அடையப்படுகிறது ஞான நமக்கு தேவை ஞான நிஷ்டை இருக்க இருக்க வந்து அந்த மோட்சத்தை என்ஜாய் பண்ணலாம் விவகார திருஷ்டினு சொல்ல அந்த மோக்த்தை நாம் அனுபவிக்கலாம் நிஷ்டை இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அடிக்கடி இந்த கஷடுகளில் அந்த பாசி சொல்கிறாங்க இல்லையா சமுத் இந்த சில சமயம் இந்த பாசியை அப்படி தள்ளிவிட்டால் திரும்பும் சுவாமிஜி பதினஞ்சாந்தேதி திரும்பவும் பாசி வரப்போகிறது உங்களுக்குலாம் வர வேண்டாம் அடுத்த வார்த்தை சொல்கிறது வஹா ஸ்வஸ்தி உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன் உபனிஷ சொல்கிறது வஹா ஸ்வஸ்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் எதுக்காக நான் தமசகா பரஸ்தாத்து பாராய வகா ஸ்வஸ்தி ஓ சிஷியர்களே இருளுக்கு அப்பாற்பட்ட ஒளியை அப்படின்னா என்ன அர்த்தம் அறியாமைக்கு அப்பாற்பட்ட மெய்யறிவை நாடுகின்ற உங்களுக்கு தடைகள் வராமல் உங்கள் தியானத்திற்கு இடையூறுகள் வராமல் உங்கள் ஞான நிஷ்டையைக்கு இடையூறுகள் என்று ஆசிரியர் மாணவர்களை வாழ்த்துகிறார் ஸ்வஸ்தீன என்னர்த்தம் வினநிவத்தி ரத்து பதாம் ஜானசித்தையே சர்வவித வினா நிவத்திர் போன் இது மக்தா அனுகிருணன் பிரம்மவித ஆசீர்வாத பத்தின்னு ஒரு புஸ்தமே இருக்கு பிரம்மவித்து ஆசீர்வாத பதிதி அப்படின்னு ஒரு புக் இருக்குது பிரம்ம ஜானிக்கு ஆசீர்வாதம் எப்படி பண்ணுறது பிரம்மவித் ஆசீர்வாத பத்பதி ஒரு முமுக்ஷுவுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது எப்படி ப்ளஸ் பண்ணுறது அதுக்கு ஒருத்தர் எழுதி வச்சுருக்கேன் பிரம்மவித் ஆசீர்வாத பத்பதி அப்படின்னு ஒன்று நம்ம லைப்ரலில் இருக்குது இல்லைப்பா சரி புஸ்தம் இருக்குதுன்னு அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் பார்க்குறோமோ இல்லையோ ஆமாம் அந்த புஸ்தம் இருக்குது ஓ இருக்குன்னா சரி வஹா ஸ்வஸ்தி உங்களுக்குன்னு அர்த்தம் வஹான் அர்த்தம் யுஷ்மப்யம் வஹா உங்களுக்கு ஸ்வஸ்தி சுஸ்தி மங்களம் உண்டாகட்டும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் தடைகள் விலகட்டும் எந்த விக்ரமும் இருக்க வேண்டாம் உங்களுக்கு உருப்படியாக எல்லா விஷயமும் நல்லா புரியட்டும் முதலே சொன்னோம் பாடம் படிக்கிற உங்களுக்கும் சிரமம் இருக்கப்படாது பாடம் சொல்லிங்கிற எனக்கும் எதுவும் வரப்படாதுன்னு சொன்னோம் அப்படி இருந்தும் வரதான் செய்கிறது சமாளித்து மேலே கொண்டு போயிடும் அனுகிரந்தான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையா அதுதான் காப்பாற்றுறது விளாடி ஒரேடியா கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறது அதுதான் காப்பாற்றுறது ஓம் சாந்தி சாந்தி சொல்கிறோம் இல்லையா அதுதான் சக வீரியம் கரவா வகை அடுத்த மந்திரம் படிக்கிறான் எல்லா மந்திரமும் இப்படியே தான் இருக்கு எல்லாம் புனப் புனகா வச்சனம்னு சொல்லிட்டார் சங்கராச்சாரியரை திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்காக சிஷியர்கள் மேலும் மேலும் நன்கு சிந்தித்து நன்றாக புரிந்து அரை மா அரைச்சமாவையே அரைக்கிறது உபனிஷத் என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக சங்கராச்சாரர் இப்படி சொல்லியிருக்கார் எஸ் சர்வஜர்வவி எஸ் ஏஷ மகிமா புவீ திவ்யே பிரம்மபுரே ஹேஷம்னியாத்மா பிரதிஷ்டித எஸ்வசவி ஆமா பிரதிஷித்த நன்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அது உண்மையிலே பிரதிஷ்ட கிடையாது அன பிரதிஷ்டிதா இவ பிரதிஷ்ட அப்படி புரிஞ்சுக்கணும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது போல இருக்கிறது முதல் வரி ஈஸ்வரனை பற்றி பேசுகிறது ஏற்கனவே இதை பார்த்தோம் முதல் முண்டக்கம் முதல் கண்டம் ஒன்பதாவது மந்திரம் எஸ் சர்வஜ சர்வவித் எஸ் எஞானமயம் தபா எல்லாம் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு சொன்னேன் சாமானியேன சர்வம் ஜானாதி இர்வவித் சர்வ சர்வ்ஞா விசேஷேன சர்வம் வேத்தி இது சர்வவித்துன்னு அங்கேயே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதை நினைவு கூற வேண்டும் யா யவன் எவன் சர்வஜனோ சர்வவித்தோ எவனுக்கு அபராவித்யாவும் லௌகிக அபராவித்யாவும் வைதிக அபராவித்யாவும் லௌகிகத்தில் பராவித்யாவே கிடையாது லௌகிக வித்யா அபராவித்யா வைதிக அபராவித்யா வைதிக அபராவித்தியான்னு என்ன அர்த்தம் கர்ம உபாசனா தபஸ்ரத்தா தபஸ்ரத்தா கர்ம தபஹா எல்லாம் படிச்சிருக்கோம் உபனிஷத் பாஷையில் தான் நான் பேசுகிறேன் ஏதோ தனி ஸ்பெஷல் லாங்குவேஜில் பேசலை முண்டக்கோ உபனிஷத் பாஷையில் தான் பேசுகிறேன் தபஸ்ரத்தான்னு ஒரு வாக்கியம் வந்தது தபஹான்னா உபாசனா இல்லை ஸ்ரத்தானா உபாசனா தபஹான்னா கர்மான்னு அர்த்தம் அப்புறம் முதல்ல என்ன பண்ணோம் சர்வஜ சர்வவித் யசானமயம் தபா அப்புறம் கர்ம தப்போ பிரம்ம பராமிரம் அங்கேயும் வந்து கர்மாண்ணா கர்மா தபாண்ணா உபாசனை பார்த்துங்க ஒரு இடத்துல தபாண்ணா கர்மா இன்னொரு ஸ்ரத்தா நான் உபாசனை இன்னொரு இடத்துல கர்மா நான் கர்மா தபா இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே பிரகரணத்துக்கு தகுந்த மாதிரி கான்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே என்ன பொருளோ அதை சரியாக கவனிச்சுருக்கோம் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் சர்வஜா சர்வவித்து எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் ஈஸ்வரன் தான் ஆக லௌகிக அபராவித்தியா சொன்னேன் லௌகிக அபராவித்யா வைதிக அபராவித்யா அப்புறம் வைதிக பராவித்யா தான் வேதத்தில் தான் அபராவித்யா பராவித்யான்னு ரெண்டு பிரிவு இருக்குது நாம் இன்னும் சேர்த்துருந்தோம் நம்ம ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் விட வேண்டாம்னு சொல்லி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்கோம் சரஸ்வதி பூஜை இன்றைக்கி அதுக்கும் பூஜை பண்ணுறோம் இல்லையா இஸ்ரோ இந்த பாருங்கள் அந்த இதில் இஸ்ரோ வந்து இஸ்ரோ தானே அந்த அவங்க வந்து இந்த பத்து பத்து செயற்கைக்கோட ஒரேடியாக விடுறதுக்கு முன்னால் வெங்கடாச்சரத்தை போய் நமஸ்காரம் பண்ணுறார் இஸ்ரோ தலைவர் எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்குது என்ன கோடிக்கணக்கில் பல கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு போடுற போது என்னெல்லாம் என்னெல்லாம் சூப்பர் நேச்சுரல் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கும் சோ கால்டு கிரேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள பகவானே சரியாக போகணுமேங்கிற எண்ணம் இருக்குது கவர்மெண்ட்டு கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி இந்த விஞ்ஞான விஞ்ஞானத்துக்கு உதவுகிறது விஞ்ஞான வளர்ச்சிக்கு உதவுகிறதுன்னு அதை உடனே கமெண்ட் அடிக்கிறான் இவர் ரொம்ப பெருசாக தெரிஞ்சவர் அது மாதிரி அவங்களுக்கு மாதிரி இருந்து சும்மா பேப்பரில் எழுதுறதுக்கு என்ன கஷ்டம் எழுதிப்படலாம் அவர் போய் சாமியை கும்பிடுறார் ஒரு பெரிய சயின்டிஸ்டே சாமியை கும்பிடுறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கும் தெரியும் சயின்ஸோட லிமிடேஷன் சயின்ஸுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சயின்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும் சயின்ஸோட லிமிட்டேஷன் வேற யாருக்கும் தெரியாது எனது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சும்மா சொன்னாங்க எஸ் சர்வஜ சர்வ வித்து எஸ் எ ஏஷ இந்த மகிமை புவீ புவின்னா இந்த பூமியில் ஏஷஹா மகிமா மகிமாங்கிறது புல்லிங்கம் அதனால் ஏஷஹா மகிமா அது அப்ஜெக்டிவ் நகாராந்த புல்லிங்க மகிமன் சப்தா மகிமா மகிமானவ் மகிமான மகிமானம் மகிமானவ் மகிம்னா அதனால் ஏஷ மகிமா புவி யார் எல்லாம் அறிந்த பரம்பொருளோ எல்லாம் அறிந்த ஈஸ்வரனோ அவருடைய மகிமைதான் இந்த பிரபஞ்சமெல்லாம் இருக்குது எல்லாம் ஈஸ்வரனுடைய மகிமை விபூதி எத்ய விபூதி மத்தம் ஸ்ரீமது ஊர்ஜிதம் வா தத்தேவாவக்சுவம் மமத்தேஜோம்சம்பவம் எல்லாம் ஈஸ்வரனுடைய அருமை பெருமைகள் மகிமைகள் அந்த ஈஸ்வரன் எங்கிருக்காருனா ஏஷ ஆத்மா ப்ரம்மபுரே பிரதிஷ்டிதேஷ ஆத்மா இந்த ஈஸ்வரன் இந்த ஈஸ்வரன்னா எந்த ஈஸ்வரன் அந்த சோபாதிக்க ஈஸ்வரன் உண்மையிலேயே நிருபாதிக தத்துவம் இப்பதான் புதுசா இன்னொன்னு சொல்றேன் சோபாதிகம் நிருப்பாதிகம் இந்த வெறும் வடைக்கு பேரு தயிர் வடைக்கு பேர் என்ன நாங்க இதெல்லாம் வச்சு சோபாதிகம் நிருபாதிகம் ரசவடை தயிர்வடை நிருபாதிகம் என்னது வெறும் வடை வெறும் நம்ம லைன்லாம் எங்க போறது பாருங்க நிருபாதிகம்னா என்ன வெறுமனை வடை பண்ணினா அதுக்கு பேரு நிருபாதிக வடை வடையில் ஒன்றும் இல்லை வடையில் வேணா உழுந்து உப்பெல்லாம் இருக்குது மிளகெல்லாம் போட்டிருக்கு அது நிருபாதிக வடை அந்த வடையை வந்து ரசத்தில் போட்டால் என்னாகும் அது சோபாதிக வடையாக மாறும் தயிரில் போட்டால் நிருபாதிக வடையாக மாறும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ஞானத்தையெல்லாம் அழிக்கும் இங்கே எப்படின்னா பிரம்மன் வந்து எப்படிப்பட்டது எல்லா குணங்களோடும் சோர்ந்திருந்தா அது சோபாதிக பிரம்ம ஈஸ்வரன் குணங்களை எல்லாம் நீக்கிவிட்டா நிருபாதிகம் பிரம்ம நிருபாதிக ஜீவனும் நிருபாதிக ஈஸ்வரனும் ஒன்று அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கு பிரம்மபுரேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்புக்கு பேர் பிரம்மபுரம் பிரம்மபுரம்னா சீர்காழிக்கு பிரம்மபுரம் பேர் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இப்படி பாடியிருக்கார் இல்லையா திரும்ப பா தெ தெ தெரியுமில்லையா தமிழ்நாட்டெலாம் இருக்கும் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏற்ற பீடுடைய பிரமாபுரம் மேவிய முதல் பாட்டு தான் பிரமாபுரம் மேவிய பெம்மான் அங்க பிரம்மபுரம்னு பேர் அது லௌக்கிகமான அதாவது பாஹ்ய பிரம்மபுரம் அது சொல்லப்போனால் நம்ம தேசத்தில் நிறைய ஊருக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஊருக்கு பிரம்மபுரம் வேதபுரம் வேதபுரி எல்லாம் நிறைய பேர் சதுர்வேதி மங்கலம் நாலு வேத குடி அன்றைக்கி சொன்னேன் இல்லையா இப்படி எல்லா ஊருக்கும் அப்படிலாம் பேர் எல்லாம் இப்போ மாற்றி அண்ணா பெரியார் எல்லாம் மாற்றின் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுறாங்க இல்லை மாற்றி மாவட்ட பேர் மாத்திரம் மாற்றிவிட்டாங்க திரும்பவும் திரும்ப திரும்ப செங்க திண்டுக்கல்லுக்கு அண்ணா மாவட்டம்னா செங்கல்பட்டுக்கு அண்ணா மாவட்டம்னா பாவம் அண்ணாவை போட்டு பந்தாடி கடைசியில் அவருக்கு குழி தோண்டி போச்சுட்டான் இங்கே இருந்து அங்கே அங்கேருந்து இங்கே போய்ட்டு போட்டோம் பிரம்மாபுரம் இது தான்ப்பா பிரம்மபுரம் பிரம்மபுரம்னா என்ன அர்த்தம் இறைவன் வாழும் வசிக்கும் இடம் சரீரம் மனுஷ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அதுதான் சரியான பதம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தெள்ள தெளியாதவர்க்கு ஜீவன் என்னலிங்கம் என்னது அவ அசிவலிங்கம் போட வேண்டிதான் கஷ்டமான அவஸ்தள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்புறம் இந்திரியங்களெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதா கள்ள புலனைந்தும் காளாம் அணிவிளக்கு உடம்பின் உடம்ப உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண்பதற்காக ஆஹா பிரம்மபுரம் இது இந்த பிரம்மபுரத்தில் ஏஷகா பிரம்மபுரே பிரதிஷ்டிதா சாதாரண பிரம்மபுரமாக இது திவ்யே பிரம்மபுரே தெய்வீகமான இந்த பிரம்மபுரம் தர்மத்தை அனுஷ்டித்து வேதத்தை ஓதி தர்மத்தை கடைப்பிடிச்சு எப்பொழுதும் இறை வாழ்க்கையிலே இருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படியே ஆன்மீகமாக இருந்தால் இது என்ன புறம் இந்த சரீரம் தான் உப்போ குழியோ காரமோ சரியாக இல்லாட்டால் கூட சாப்பிட்டுண்டு இந்திரிய நிகிரகம் பண்ணிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் ஜபம் தியானம் பண்ணி இந்த புறத்துக்கு என்ன பேர் வைக்கிறது இறைவன் வாழும் இடம் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நிறைய பாடியிருக்காங்க பிரம்மபுரே திவ்யே தெய்வீகமான திவ்யமான பிரம்மபுரம் பிரம்மண அத்தன்யஸ்வரூபேண நித்ய அபிவியக்தவாத்து பிரம்மணாபுரம் ஹிரதய புண்டரீகம் ஹிரதய தாமரைக்குத்தான் பிரம்மபுரம்னு பேர் தஹராக்காசம் பேர் சிதம்பரம் எல்லாம் இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் வெளியில் வச்சிருக்கு திவ்யே பிரம்மபுரை சிற்றம்பலம்ங்கிறது எங்கே இருக்கு தெரியுமோ திரு சிற்றம்பலம் நம சிவாய வாழ்க அப்படின்னு சொல்கிறோம் திரு சிற்றம்பலம் அம்பலம் திரு அர்த்தம் சிற்றம் சிற்றம்பலம் சிறிய அம்பலம் இல்லை சிறிய அம்பலம் பெரிய அம்பலமெல்லாம் இல்லை இங்கே சிற்றம்பலம்னா என்ன அர்த்தம் சித் அம்பலம் சைத்தன்ய சைத்தன்யஸ்தானம்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் சித் அம்பரம் சிதம்பரம் சித்தம்பரம் தான் சிற்றம்பலம் தமிழில் சொல்கிற சிற்றம்பலம் நம்ம ஹரிபோம் சொல்கிற மாதிரி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அந்த இதில் ஒருமை அந்த திருவருட்சல் ஒரு சினிமா அதில் வந்து இவர் அப்பர் சுவாமிகளும் சம்பந்தரும் சந்திச்சுக்கிற போது ஒருத்தர் ஒருத்தரை போது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எனக்கு மனசில் பதிஞ்சு போயிடுத்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிறது இந்த அந்த சைத்தன்யத்தை தியானம் பண்ண முடியும் அது பக்தி பிரதானம் அதுதான் திவ்யே பிரம்மபுரே இந்த ஹிருதய ஆகாசத்தில் இந்த சரீரத்தினுள் அந்த ஹிருதய தாமரையில் ஏஷஹா பிரம்மபுரே வியோமினி அதையும் போட்டுக்கணும் பிரம்மபுரே வியோமினி ஆகாஷேன்னு அர்த்தம் அந்த ஹிரதய ஆகாஷத்தில் பத்மகோஷ பிரதீகாசகம் உபனிஷத் சொல்றது பத்ம கோஷ அந்த தாமரை எப்படி ஹ்தயம் எப்படி இருக்கான்னா தாமரை மொக்கு இருக்குல்ல அதை இப்படி இப்படி திருப்பி வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் தொங்கின்னு இருக்குங்கிறாங்க சை எல்லாம் நம்ம அப்படி அப்படி தொங்கி கொண்டிருக்கிறது அந்த ஹயம் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதய்சாப்யதோ முகம் அது குவிஞ்சு இப்படி இருக்கு அப்புறம் நாப்பியாம் உபரிதிஷ்டதி தொப்புளுக்கு மேலே அது வருகிறது நான் நிறைய சொன்ன டைம் ஆகிடும் வியோமினின்னா ஆகாஷம்னு அர்த்தம் ஹிரதயா காசம் ஆக தெய்வீகமான அந்த சைதன்யம் வெளிப்படுகிற அந்த ஹிரதயா ஷ ஆந்தைத்தன்யஸ்மத்மா பிரித்தி அய பிரிதாச்சார பிரித்த இவ உபலியே நி ஆசவா அந்நாசம்பவதி எங்கும் நீக்கமரேந்திரக்க வருவதோ போவதோ கதியோ ஆகத்தியோ நிலைத்திருப்பதோ அல்லது நிலைத்திருக்காமல் போவதோ என்று என்பது ஒன்றும் இல்லை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இது வெளிப்படுகிறது விளங்குகிறது என்பதற்காக ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டி அதனால கிருஷ்ணன் சொல்ற சர்வபூதானாம் ஈஸ்வரா ஹிருத்தேஷே திஷ்டதி பிரமயன்சர்வூத்தி யாரூடா மாயைய எல்லாத்தையும் நினச்சு தமேவரணம் பாரத உன்னுடைய எல்லா ஜானமாகவும் அர்த்தஞ்சொல்லலாம் பக்தியாகவும் சொல்லலாம் அந்த சைதன்யத்தையே நீ சார்ந்திப்பாயா தைவீகேஷாகுணமய மம மாயா துரத்தயா மாமே பிரபன் மாயே தா தர்த்தி இப்போ இந்த மந்திரம் என்னாச்சு முதல்ல என்ன சொல்லியது அந்த பரமேஸ்வரன் இந்த ஹிரதயா காசத்தில் பிரதிஷ்டையாக இருக்கிறான் அதனால்தான் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி ஆத்ம பூஜை பண்ணாமல் கிடையாது எல்லா ஹோமங்களும் யாகங்களும் எல்லாம் என்னென்னா முதல்ல இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யத்தை தியானம் பண்ணி ஹிருதய சைதன்யம் ஹிருதய வர்த்தமானம் சைத்தன்யம் கும்பதீர்த்தே நியோஜயாமி அப்புறம் கும்பதீர்த்தத்தில் இருக்கிற சைத்தன்யம் என்ன பண்ணுறது அக்னவுனியோ ஜயாமி அப்புறம் அக்னியிலேருந்து பூஜை பண்ணினா அக்னியில் இருக்கிறதெல்லாம் கும்பதீர்த்தனியோ ஜயாமி அப்புறம் இந்த புதுக்கோட்டையில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு சம்பிரதாயம் இந்த விநாயகர் அந்த விநாயகரை பூஜை பண்ணிவிட்டு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் சாதாரணமாக அஸ்மாத்து ஹரித்ரா பிம்பாத்து விக்னேஸ்வரம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையார நகர்த்திடுவோம் நகர்த்தி அந்த மஞ்சள் பிள்ளை எடுத்து சாம்பாரில் போட்டு சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு சாம்பார் நல்லா இருக்கும் ஆ ஏன்னா போடு பாய் சொல்லுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை கண ஸ்ரீகணபதி சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யே நியோஜயாமி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்றாங்க அது ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்காங்க ஸ்ரீகணபதி சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யே நியோஜயாமி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் யசாஸ்தானம் பிரதிஷ்டாப்பியாமே கிடையாது கணபதிச்சைதம் அஸ்மது ஹரிதிராபிம்பாத்து ஆவிதம் கணபதிச்சைதம் ஆத்மச்சன்யம் பாவனைதான் சைதன்யம் வரவா செய்யுது போகிறதா செய்யுது சைதன்யம் சர்வ் ஆச்சு ஆகாஷா ஆகினால என்ன சொல்கிறது பிரதிஷ்டிதா அடுத்த மந்திரம் படிக்கலாம் மனோமய பிராணீரே த सन्निधाय பிரிித்தோய்விஞிய ஆனந்தம்தி மனோமய सन्निधाय தத்விஞானே பரி பஷிய ஆனந்த ரூபம் எத்வி முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் முதல் சென் முதல் வரியை ஒரு பாட் ஒரு இதாக சென்டென்ஸாக புரிஞ்சுக்கணும் அடுத்ததை இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணும் அடுத்தல என்ன அன்னே அண்ண அேிங்க அண்ணீரணம் அண்ணன் அன்னே நம்ம அண்ணே இல்லை அண்ண அண்ணீரம் அேரஹா மனோமய பிரணீரேத்த பிரிதரீரேத்த நேத்த நொண்டு செலுத்து பவன் அர்த்தம் மனோமய விறத்திகளோடு சேர்ந்து விற்திமயமாக காணப்படுகின்ற இந்த நான் என்னும் தத்துவம் நான் நான் என்னும் தத்துவம் அகம் அகம் அகம் அஹம் புருஷா அகம் ஸ்ரீ அகம் பிராமண அஹம் வி வேதஞ் அஹம் ஷாஸ்திர அஹம் பண்டித அஹம் பாமர அஹம் உத்தர தேசிய தாட்சிணாத்யா என்லெல்லாமும் அபிமானங்கள் மனோமயா பிராணசரீர நேதா சூக்ஷ்மசரீரத்தை அழைத்து செல்பவன் கொண்டு வருபவன் கொண்டு செல்பவன் பிராணச்ச தத்து ஷரீரஞ்ச பிராணசரீரம் தஸ்ய அயம் நேதா நேதா இவ் நேதாஜின்னு சொல்கிறோம் பாருங்கள் நேதான்னா நம்மை கூட்டி கொண்டு செல்பவர் அர்த்தம் வழி நடத்தி செல்பவர் அர்த்தம் நேதாஜி அவருக்கு பேர் என்ன சுபாஷ் சுபாஷ சந்திரபோஸ் சந்திரபாசகா சுபாசந்திரபாசகா ரொம்ப சொல்லணும்னா தான் எல்லாம் வந்து ஜோதிபாசு ஜோதிபசு பசு அப்படி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ஜோதிபசு பசு ஜோதிர்வசு அதுதான் நல்ல பேர் பேரெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க பேரெல்லாம் பார்த்தா எல்லா பேரும் பார்த்தாதோ விசேஷம் இருக்குது அவங்களுக்கு கேரளாவுக்கும் அந்த அந்த கல்கத்த பெங்காலுக்கு இருக்கிற ஒரு சம்பந்தம் இருக்கே அதையும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் எங்கேருந்தோ எங்கேயோ இருக்கு வருவோம் ஜியோதிர் வசு சரி இதெல்லாம் பேசினா டைம் ஆகிடு பிராணசரீர நேத்தா நேத்தான்னா என்ன அர்த்தம் அழைத்து செல்வது வழி வழி நடத்தி செல்வது மனோமயா பிராணசரீர நேத்தாங்கிறது சைத்தன்யம் சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் விவகாரம் பண்ணுறது பிராணசரீரம்னா சூக்மசரீரம் மனோமய மனதை வியாபித்திருக்கக்கூடிய அந்த சைதன்யம் பிராணசரீரநேதா சூக்மசரீரத்தை இந்த ஸ்தூலசரீரத்திலிருந்து பிரித்து கொண்டு போவதற்கு காரணமாக இருப்பது சஹி ஆத்மா தத்ஸா மனோவிறிபிரேவ விபாவியத்தை இது மனோமயா மன உபாதித்வாத் மனதை உபாதியாக கொண்டிருக்கின்ற அந்த சைதன்யம் அது மட்டுமல்ல சூட்ச்ம சரீரத்தையும் அது இயக்குகிறது பிராணசரீர நேதா பிராணத்து சரீரஞ்சப் பிராணசரீரம் தஸ்யம் நேதா சூலாத்து ஷரீராத்து ஷரீராந்தரம் பிரதி நேதா ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு இதுதான் கொண்டு போய் இதோடைய பிளஸ்ஸிங் இல்லைன்னா நடக்காத அர்த்தம் நிர்வீக்கார சைதன்யம் ஒன்றும் பண்ணுறதில்லை இதனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அதெல்லாம் யங்காதுன்னு அர்த்தம் இப்போ சூரியன் நம்மை இயக்குகிறதா நம்ம என்ன சொல்கிறோம் சூரியன் தான் நம்மளை செயல்படுத்துகிறதுன்னு சொல்கிறோம் சூரியன் இல்லைன்னா நம்மளால் செயல்பட முடியாது ஆனால் நம்ம செயல்படுறதெல்லாம் சூரியன் செயல்படுத்துறதா நம்ம பாவனை பண்ணுறோம் வாஸ்தவமாக சூரியன் ஒன்றும் பண்ணுறதில்லை நீ எந்திரின்னு சொல்கிறதா தூங்காதேன்னு சூரியன் சொல்கிறதா சாப்பிடுன்னு சூரியன் சொல்கிறதா ஒன்றும் சொல்கிறது வெளிச்சத்தில் நாம் விவகாரம் பண்ணுறோம் சொல்லப்போனால் இப்போ இருட்டிலையும் நமக்கு சூரியன் தான் ப்ளஸ் பண்ணிட்டுருக்கு நமக்கு தெரியாது இந்த வெளிச்சம் சூரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா வராது தெரியுமா உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் மழை மழை இருந்தால் தான் தண்ணீர் ஓட்டம் ஓட்டினாத்தான் டைனமா டைனமோ ஒர்க் பண்ணோம் அது ஒர்க் பண்ணாதான் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் லைட்டு இது விளங்குறது இல்லையா நமக்கு டியூப்லைட் இல்லையா நம்ம ஆகினால சூரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எல்லாமே இருக்க எதுவுமே இருக்காது ஆனால் ஏதாவது டைரக்டா ஏதாவது பண்ற மாதிரி தெரியறதா ஒன்றும் பண்ணலை ஆனால் அது இல்லாமல் காரியம் நடக்குமா நடக்காது ஆஹ பிராணசரீர நேதா இவ நேதா மனோமயா இவ மனோமய சயேசோந்தர் ஹிரதய ஆகாஷ தஸ்மின் நயம் புருஷோ மனோமய அமிரதோஹிரண்மயா தைத்திரியோ பரிஷத் சீக்ஷாவல்லி அங்கேயும் மனோமயான்லாம் சொல்லியிருக்கு ஆஹ மனோமயா மனோமயா பிராணசரீர நேதா ஆத்மாவுக்கு பேர் மனோமயா பிராணசரீர அன்னே அன்னேன்னா இந்த ஸ்தூல ஷரீரேன்னு அர்த்தம் ஆஹ ஸ்தூல சரீரத்தில் சூக்மசரீரத்தை இயக்குகின்ற மனதோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆத்மாவானது சந் ஹை சார்ந்திருந்து சந்நிதாய பிரதிஷ்டிதா சுருக்கமா சொல்லப்படாதா ஹிருதத்துல அது விளங்குறதுங்கிறதுக்கு இத்தனை இத்தனை விஷயங்களை சொல்றேன் இந்த சைத்தன்யம் ஆத்மா மனசுல வந்து ஹிருதத்துல வந்து வெளிப்படுகிறது அதுதான் சூக்ம சரீரத்தை ஒரு ஸ்தூல சரீரத்திலேருந்து இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்கு போகிறதுக்கு ப்ளஸ் பண்ணுறது மனசில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அது அறிகிறது எண்ணங்களுக்கு அதுதான் அருள் புரிகிறது அது இந்த ஹிருதயத்திலே நிலைத்திருப்பது போல காணப்படுகிறது இதை புரிஞ்சுன்னு என்ன பண்ணணும்னா இதுலேருந்து விடுபட்டுணும் நாம் இந்த மனம் நான் அல்ல இந்த சூக்ம சரீரம் நான் அல்ல பசி தாகம் எனக்கல்ல பசியும் தாகமும் பிராணமய கோஷத்திற்கு சுகமும் துக்கமும் எனக்கல்ல மனதிற்கு குண்டும் ஒல்லியும் எனக்கல்ல உடம்புக்கு அப்படி சொல்லி உடம்பு வேற நான் வேறேன்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு மதிப்பு தரணுமோ அவ்வளவுதான் தரணும் சன்னிதாய இது ஒரு இது பிரதிஷ்டிதாகனா இங்கே இருக்குன்னு நீ அங்க இங்க தேடாதே தேடி கண்டு திருமாலும் நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி அதுவே நான் என்று கண்டு கொண்டேன் அந்த தேவனே திவ்ய அமூர்த்தா புருஷா சபாஹ்யாபந்தர அஜா அப்பிராண அமனா சுப்ரா அத்ரேசியம் அகிராஹ்யம் அகோத்திரம் எத்து ஆனந்த ரூபம் அமிர்தம் விபாதி அடுத்த அந்த மந்திரத்தினுடைய செகண்ட் பார்ட் ரெண்டாவது பார்ட்டுக்கு போகிறோம் எது ஆனந்த ரூபம் அமிர்தம் விபாத் இது எப்படி இருக்குது இந்த சைதன்யம்னா மனசோட சேர்ந்துருக்குன்னு சொன்னால் மனசில் இருக்கிற அவஸ்தையோடைய இருக்குது வாஸ்தவமாக இந்த உண்மை புரிஞ்சால் என்ன தெரியும்னா அமிர்தம் ஆனந்த ரூபம் அது ஒரு இந்த மனசில் இருக்கிற துக்கத்தினால அல்ப சுகத்தினால பாதிக்கப்படாத பூர்ண சுகஸ்வரூபம் அந்தகரணத்தில் அனுபவிக்கிற சுகமெல்லாம் அல்ப சுகம் இந்த ஆத்ம சைத்தன்ய சுகம் நித்திய சுகஸ்வரூபம் ஆனந்த ரூபம் அமிர்தம் அமிர்தம்னால் என்ன இந்த மனசுக்கு வந்து தோற்றம் இருக்குது ஒடுக்கம் இருக்குது இது எதராலையும் பாதிக்கப்படாதுக்கு தோற்றமும் இல்லை ஒடுக்கவும் இல்லை போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியன் அப்படி இருக்கப்பா இது ஆனந்த ரூபம் எது ஆனந்த ரூபம் எது அமிர்த்தம் விபாத்தி விசேஷேன பாத்தி அதுதான் இந்த வேதாந்தம் படிக்க படிக்க என்ன விளங்குகிறது வேதாந்தம் படிக்க படிக்க என்ன விளங்குறதுன்னா ஒன்றும் விளங்குறது இல்லைங்கிறது விளங்கிறது அப்படி இல்லைப்பா எதுனால எல்லாம் விளங்குகிறதோ அதனால தான் எல்லாம் விளங்குகிறதுங்கிறது விளங்குகிறதுன்னா விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமே அதேதான் என்னாச்சுன்னா எது ஆனந்த ரூபம் எது அமிர்தம் விசேஷேன பாதி படிக்க படிக்க படிக்க அந்த சைத்தன்யம் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகிறதுன்னா அமிர்தம் விபா எத்து விபாதி தத்து தீராக பரிபஷ்யந்தி ஞாபகம் வரணும் உங்களுக்கு தீராக பரிபஷ்யந்தி எத்தனாவது மந்திரம் முதல் முண்டக்கம் முதல் கண்டம் ஆறாவது மந்திரம் கடைசி வரி எத் பூத்தயோனி பரிபஷ்யந்தி அதே பாதம் வருது பாருங்கள் தீராகன்னா அர்த்தம் சொன்னேன் மறந்துருக்க மாட்டேங்களே தீராகன்னா புத்தியை இதிலெல்லாம் உலக விஷயங்கள்லாம் விடாமல் காப்பாற்றி வச்சுருக்கோம் பதினோரு நாள் ஆச்சு காப்பாற்றி வச்சுருக்கோம் இல்லையா நீங்கள் எப்பவுமே காப்பாற்றின் ஒரு உபச்சாரத்துக்காக சொல்கிறேன் நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க இப்போவே போகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையே போகணுமேனு தான் போகிறீங்களே தவிர நான் நினைக்கிறேன் போகணுமே அந்த வீட்டுக்கு போகணுமே இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமே விவகாரம் பண்ணணுமேதான் தீராகா இங்க பொறுமையா இருக்கிறதே பெரிய சாதனை தான் பொறுமையா இந்த உபரிஷன் சொன்னதே சொல்லிட்டு இந்த மந்திரம் எல்லாம் அதையும் நான் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்களும் கேட்டதே கேட்டு அதுக்கே ஒரு தைரியம் ஆகும் புதுசா என்ன தெரிஞ்சுக்கிறது இருக்கு புதுசா ஏதா தெரிஞ்சுட்டா என்னாகும் இன்னும் புதுசா தெரிஞ்சுக்கணும்னு தோணும் அது ஒரு வியாதியா மாறி இன்னும் இதை விட இப்போ கிளாரிட்டி கிளாரிட்டி அதுக்கு மாட்டின்டுவோம் கிளாரிட்டி வந்தால் பார்ப்போம் வரலன்னாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளாரிட்டிக்கு நாம் அடிமை இல்லை கிளாரிட்டிங்கிறது எதோட தர்மம் ஆத்மாவோடய தர்மமாக ஒரு விஷயம் தெரிகிறது ஆத்மாவுக்கு கிளாரிட்டி தேவையில்லை ஆத்மா அன்கிளியராக இருக்குது ஆத்மா கிளியராகவே இல்லைன்னு சொல்ல முடியுமா அது நிற்க சுத்தம் ஆனால் கிளாரிட்டிங்கிறது புத்தியோடய தர்மம் புத்திக்கு எத்தனை கிளாரிட்டி வந்தாலும் இன்னும் கிடைக்குமான்னு கேட்கும் இது ஒரு அது ஒரு இது விடாதது இன்னும் அந்த பிரம்மசூத்திரம் இருக்காமே அது இன்னும் ரொம்ப மோர் கிளாரிட்டி வருமாமே அது எப்படி இருக்கும் அது கேட்குறது பார்த்தா புத்தி நல்லது இந்த விஷயத்தில் கிளாரிட்டி வேணும்னு சொல்கிறது தப்பு இல்லை இந்த இந்த புரிஞ்சிக்கவே முடியலையே அந்த விஷயம் புரிஞ்சுட்டா என்ன புரிஞ்சுக்காட்டி போனேன் ஆத்மா புரிஞ்சிக்கிற விஷயத்தில் வந்து கிளாரிட்டி வந்தால் தர் பரவாயில்லை அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அதுக்கு அடிக்ட் இல்லை கிளாரிட்டிக்கு நாம் அடிக்ட் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அடிமை கிடையாது தெளிவாக படிச்சுட்டே இருந்தால் தெளிவு வந்துட்டே தான் இருக்கும் படிக்கிற விதமாக படிக்க வேண்டிய பசங்க பாருங்க அற்புதமாக ஒரு போர்ஷன் வந்தது துன்பத்தை கடக்கிறதுக்குன்னு ஒத்தனை பெரிய ஒரு ஒரு அத்தியாயமே சொல்லியிருக்கார் பீஷ்மர் யார் பகலில் தூங்குவதில்லையோ அவன் துன்பத்தை கடற்கிறான் அப்ப எட்டரை மணிக்கே தூங்கணும் எட்டரை ஒன்பது மணிக்கு படுத்தும் சத்சங்கமே விடாது இந்த புஸ்தமே படிக்கப்படாது படிக்கப்படாது அதுக்கு வேற மெத்தட் கண்டுபிடிக்கணும் ஏழு மணிக்கே எல்லாத்தையும் முடிச்சு என்னென்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கே சாப்பாட்டை முடிச்சு ஏழு மணிக்கு கோயிலில் பூஜை முடிஞ்சவுடனே பசியாமை சித்திரம் இவன் சர்வம் இதம் தித்தீயம் அங்கேயே சொல்லிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நேரம் ரூபாய் அப்படி ஒரு ரொட்டினை உண்டு பண்ண முடியுமான்னு பார்ப்போம் நம்ம ஊரில் எதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கெல்லாம் அப்புறம் யார் வேலை கொடுக்கறது அதனால் கதம் பரிபஷ்யந்தி சங்கராச்சாரியார் சொல்கிறார் ரொம்ப அழகாக விஜானேன்னு விசிஷ்டேன ஷாஸ்திரிய உபதேச ஜனிதமனரா உபூத்தன பதிப்பந்த விளக்கம் நாளை ஓம் பதிரங்கேமேரங்கை வாசி வசேமேவி தஞ்சாயுந்திரோ ஸ்வூஷா விஷவே ஸ்வதி நத்தர் அரிஷ்டேமிஸஸ் ஓம்ஷாஷா ஹரி ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூதவிபா வோமவது வப்தே திணா மூர்த்த மூத்தா வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வாத்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆசஸ்வீ